அகண்டமண்டம் வீச்சராசரம் ஆச்சாரியமியமாரியப்பந்தேபரம் ஓ இல்லாமல்ல இறைவனை வணங்கி உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆன்மீக முகாமில் நாம் ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொள்வது அத்வைத அனுபூதி என்கிற ஒரு வேதாந்த கிரந்தமாகும் இந்த நூலை ஆதிசங்கரர் இயற்றியதாக கருதுகிறார்கள் ஜகத்குரு கிரந்தமாலா மலர் என்று ஷங்கேரி மட்டத்திலே வெளியிடப்பட்ட நூல் வரிசைகளில் இது ஒன்பதாவது மலராக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அத்வைத அனுபூதி என்கிற கிரந்தத்தில் ஆத்மாவை பற்றி மிகவும் தெளிவாக விளக்கமாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி ஆத்மஸ்வரூபத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பது இங்கே நன்றாக விளக்கப்பட்டிருக்கிறது ஸ்லோகங்களை நாம் நன்கு பார்க்கும் பொழுது வேதாந்தத்தை நன்கு கற்றவர்கள் தியானத்திற்காக இதை கொள்ளுவது சம்பிரதாயமாக இருக்கும் என்று தெரிகிறது நிதித்தியாசனபரமான ஸ்லோகங்கள் நிதித்தியாசனபரம் அப்படின்னா வேதாந்தத்தை தியானம் பண்ணுறதுக்கு சௌகரியமான ஸ்லோகங்கள் மூன்று ஸ்லோகங்கள் எண்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் இதில் இருக்கிறது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் இதில் அமைந்திருக்கின்றன ஸ்லோகங்களை பார்க்கும் பொழுது ஏற்கனவே நமக்கு சாஸ்திரத்தில் நன்கு பரிச்சயம் இருந்தால்தான் இந்த ஸ்லோகத்திலே கூறியிருக்கிற கருத்தை அனுசந்தானம் செய்ய முடியும் என்பது தெரியும் ஆனால் இது மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் ஆத்மஸ்வரூபத்தை அதுவும் அத்வைத்த ஆத்மஸ்வரூபத்தை நன்கு விளக்குவதால் இதை உங்களுக்கு எளிமையாக விளக்குவதற்கு இயலும் என்று கருதி இதை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சாஸ்திரங்கள் ஆத்மாவை சில நிலைகளில் வைத்துத்தான் பேசுகிறது கர்ம காண்ட சாஸ்திரம் ஆத்மாவை கருதும் விதம் வேறு ஞான சாஸ்திரம் ஆத்மாவை கருதும் விதம் வேறு சாஸ்திரங்கள் நமக்கு நன்மையை உபதேசிக்கக்கூடியவைகள் ஹிதம் சாஸ்தி இதி சாஸ்திரம் துக்காத்து திராயத்தே ஹிதம் சாஸ்தி துக்காத்து திராயத்தே இது சாஸ்திரம் நல்ல விஷயத்தை நமக்கு உபதேசம் பண்ணி நம்மை துன்பத்திலிருந்து காப்பாற்றுவது எதுவோ அது சாஸ்திரம் என்று கிரந்தங்களுக்கு சாஸ்திரம் என்ற பெயரை பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த சாஸ்திரங்கள் கர்ம காண்டம் என்றும் இரண்டு பிரிவுகளாக இருக்கின்றன கர்மகாண்டத்திலே சூக்மசரீரமே ஆத்மாவாக பெரிதும் கருதப்படுகிறது சூக்மசரீரத்தோடு கூடியிருக்கிற சைதன்யத்தைத்தான் ஆத்மாவாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சூக்மசரீரம்தான் ஆத்மா கர்மகாண்ட சாஸ்திரங்கள் என சூக்மசரீரத்தையே ஆத்மாவாகக் கருதி அவர்கள் தேகத்துக்கு வேறாக ஆத்மாவை ஒத்துக்கொண்டாலும் அந்த சூக்மசரீரத்தினுடைய க்ஷேமத்தையே விரும்பி கர்மாக்களை நிறைய உபதேசம் பண்ணுகிறார்கள் ஆகவே கர்மகாண்டம் முழுவதும் ஆத்மாவை சூக் ஆனால் வேதாந்தத்திற்கு வருவோமே ஆனால் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆத்ம லட்சணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆத்மா என்பது ஸ்தூல சூக்ம காரண சரீர வத்திரிகமானது என்று உபதேசிக்கப்படுகிறது சைத்தன்யாத்மவாதினா நாம் நாம் எல்லோரும் பயம் நாம் எல்லோரும் சைத்தன்ய ஆத்மவாதிகள் ஆத்மா என்று சொல்பவர்கள் அவர்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அதில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்கிறது இருந்தாலும் பொதுவாக சூக்ம சரீரத்தையே ஆத்மா என்று கருதுபவர்கள்தான் பலர் ஆத்மா ஆத்மான்னு நான் சொல்லிகிட்டு இருப்பேன் அது என்னன்னு நினைக்காதீங்கோ ஆத்மானா நான்கிறத்துக்கு எது எது இலக்கியமாக இருக்கிறதோ அதுதான் அகம் சப்தார்த்த நாம் நான் நான் நம்ம எல்லாரும் விவகாரம் பண்ணுறோம் சாதாரணமாக லௌகிகமாக நம்ம நான் விவகாரம் பண்ணுற பொழுது நம்ம எல்லோரும் ஷரீரத்தைத்தான் நான் என்று நினைக்கிறோம் இந்த ஸ்தூல ஷரீரத்தையே தான் நான் என்று நாம் எல்லோரும் விவகாரம் பண்ணுகிறோம் கொஞ்சம் சாஸ்திரத்தில் நமக்கு பரிச்சயம் ஏற்படுமானால் கர்மகாண்ட சாஸ்திரங்களிலே என்பது இந்த ஷரீரத்துக்கு வேறானது என்று தெரியும் அதுக்கு பல ஜென்மாக்கள் ஏற்படுகின்றன என்றும் தெரியும் அந்த ஆத்மாவானது பல பிறவிகளை எடுக்கிறது ஒவ்வொரு பிறவிகளிலும் செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப பல பிறவிகளில் செய்யக்கூடிய கர்மாக்களுக்கு ஏற்ப அதனுடைய பிறப்புகள் அமைந்து கொண்டிருக்கின்றன ஜென்மாங்கிறது வந்து ஆத்மா தேக வத்திரிகமான ஒரு ஆத்மாவுக்கு அது பல ஸ்தூல சரீரங்களை எடுக்கிறது ஸ்தூல சரீரங்களை விடுகிறது இப்படியே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறது நல்ல உத்தம லோகங்களை அடைந்து சுகத்தை அனுபவிப்பதுதான் கர்மாவின் லட்சியம் உத்தமமான லோகத்தை அடைந்து உத்தமமான சரீரத்தை அடைந்து உத்தமமான விஷயங்களை அனுபவிப்பது தான் கர்மகாண்டத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் உத்தம சரீரம் உத்தம லோகம் உத்தமமான விஷயங்கள் அங்கேயும் அங்கேயும் போய் சுகபோகங்களை அனுபவிக்கிறது தான் விஷயம் வாழ்க்கை அதுதான் லட்சியம் அதை வைத்து கொண்டுதான் கர்மகாண்ட பேசுகின்றன ஆனால் வேதாந்தம் சொல்லுகின்ற ஆத்மா நான் என்ற சொல்லுக்கு உண்மையிலேயே பொருள் அது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது அந்த ஆத்மா ஒன்றுதான் இருக்கிறது அத்வைத்தமானது அதற்கு வேறாக இன்னொன்று இல்லை என்று வேதாந்தம் ஆத்மாவை வேறுவிதமாக கூறுகிறது மனதை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் கர்ம காண்டமானது ஆத்ம ஸ்தூல சூக்ம சரீர சூக்ம சரீரத்தையே ஆத்மா என்று கூறுகிறது ஆனால் ஞான பக்குவப்பட்ட மனதிற்கு ஆத்மா பல அல்ல ஆத்மா ஒன்றுதான் இருக்கிறது அதற்கு ஜென்மாவே கிடையாது அதற்கு மரணமும் கிடையாது அதற்கு வள வளர்ச்சி தேய்வு என்று சொல்லப்படுகிற ஷட்பாவிகாரங்கள் அதற்கு கிடையாது ஆகவே அதற்கு சு அதற்கு மனமோ அந்த சுகமோ துக்கமோ எதுவும் கிடையாது உண்மையில் அதுவே நீ இந்த சூக்மசரீரமும் ஸ்தூல சரீரமும் அஜானம் என்னும் காரணசரீரத்தினால் விளைந்தது உண்மையில் இவைகள் ஒரு மாய தோற்றம் என்று எதையெல்லாம் நாம் கர்மகாண்ட சாஸ்திரத்திலே ஏற்றுக்கொண்டோமோ அவைகளையெல்லாம் நீக்குகிறது இந்த ஜான காண்ட சாஸ்திரம் அதிலெல்லாம் உலகம் சத்தியம் ஜெகத் சத்தியம் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அவர் கர்மபலனை எல்லாம் கொடுக்கிறார் என்றெல்லாம் கர்மகாண்ட சாஸ்திரம் பேசுகிறது வேதாந்தத்திற்கு வந்தோமானால் ஞான காண்டத்திற்கு வந்தோமானால் ஈஸ்வரன் ஜகத் இந்த ஸ்தூலதி சரீரங்கள் எல்லாமே மாயத்தோற்றம் திருமூலருடைய ரெண்டு மூ ரெண்டு பாடலை சொல்கிறேன் அந்த பாடல் மூலமாக இதை புரிஞ்சுக்கலாம் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அவர் வந்து ஈஸ்வரனுக்கும் சரி ஜீவனுக்கும் சரி ரெண்டு பாட்டு சொல்கிறார் வஸ்துவை பற்றி ரெண்டு பாட்டு சொல்கிறாரு பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன் கரணாதிகள் தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள் இப்படி ஒரு பாடல் பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் அதாவது பொன்னணி பூஷணமானது பொன்னை மறைத்தது தங்கத்தை மறைத்து நகையை பார்க்கிறோம் அப்புறம் தங்கத்தை பார்க்கும் பொழுது நகை தங்கத்தில் மறைந்து விடுகிறது பொன்னில் மறைந்தது பொன்னி பொன்னணி பூஷணம் பிறகு அதே இதை இது இது உதாரணமாக சொல்லி திருஷ்டாந்தமாக சொல்லி தாஷ்டாந்தமாக சொல்லுகிறார் தன்னை மறைத்தது தன் கரணாதிகள் நம்ம இந்திரியங்கள் கரணங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மை மறைக்கிறது நமது உண்மை வடிவை நமக்கு மறைக்கிறது ஏன்னா இதெல்லாம் பல விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது நான் யாருன்னு என்னை யோசிக்கும்படி பண்ணுறதில்லை மற்றதை பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர என்னை யாருன்னு நாம் பார்க்கறது கிடையாது தன்னை மறைத்தது தன் கருணாதிகள் தன்னில் மறைந்தது தன் கருணாதிகள் நம்மை பற்றி நமது உண்மை வடிவை நாம் உணரும் பொழுது இந்திரியங்களெல்லாம் ஒடுங்கி விடுகின்றன அப்படின்னா என்ன அது ஒரு தோற்றம் என்று புரிகிறது எப்படி பொன்னணி பூஷணங்கள் பொன்னில் காணப்படும் தோற்றம் என்று தெரிகிறதோ அதுபோல கரணாதிகள் தன்னில் காணப்படும் தோற்றம் என்று தெரிகிறது இது ஒரு அழகான பாடல் அப்புறம் இதே இது கடவுளுக்கு சொல்லும் பொழுதும் சொல்லுகிறார் மாயை மறைக்க கடவுளுக்கு சொல்லும் பொழுது மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே மரத்தை மரம் மரத்தில் ஒரு யானை பண்ணி வச்சிருக்கு யானைய பார்க்கிற போது மரமா தெரியல மரமா பார்க்கிற போது யானையா தெரியல அப்ப முதல்ல என்ன பண்ணிட்டு அந்த யானை வந்து மரத்தை மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கிறதுனால மா மரத்தை மறைத்தது மா மத யானை அது பெருசாக அந்த சம்சாரம் அவஸப்படுத்துறதுனால மா மதம் அதனால் மரத்தை மறைத்தது மாத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்புறம் மரம்னு தெரிஞ்சுட்ட உடனே யானை தெரியலை எல்லாம் அதுலேயே தான் இருக்கு ஒரே பொருளில் தான் முதல்ல அதை யானையாக பார்க்குற போது மரம் தெரியலை மரத்தை பாக்குறது யான மரத்தில் மறைஞ்சு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் தோற்றம் தான் அதன் மீது கற்பிக்கப்பட்ட ஒரு தோற்றம் ரூப நாமந்தானே மறைச்சதான் பார்முதல் பூதம் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் இந்த பஞ்ச பூதங்களும் பிரம்மத்தை பரத்தை மறைத்தது அப்புறம் பரம்பொருள் நன்றாக விளங்கியவுடன் இந்த பஞ்சபூதங்களும் அதன் மீது கற்பிக்கப்பட்ட தோற்றம் என்று நன்றாக விளங்குகிறது பரத்தில் மறைந்தது பார் பூதமே அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கு அது வேற பாட்டு தான் பொருள் உண்மை பொருள்ங்கிற அர்த்தத்தில் சொல்றார் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்கற்கு காஜமும் இல்லை கருத்தில்லை தானே இந்த மூணு பாட்டை நல்லா விசாரம்னா போகிறோம் நல்ல பாட்டு மாயை மறைச்சதுனால அந்த பொருள் பரம்பொருள் மறைஞ்சிருக்கான் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை நீங்கி நீங்க அந்த பொருள் விளங்கும் மாஜை மறைய மறைக்க வல்லார்கட்கு மாற்றி படிக்கணும் மறைக்க வல்லார்கட்கு மாஜை மறைய குருவின் துணையோடு வேதாந்த சாஸ்திரங்களை முறையாக ஆராய்ந்து யாருக்கு மாயையை நீக்க தெரியுமோ மறைக்க மாயை மறைய காயமும் இல்லை கருத்தில்லை தானே ஸ்தூல சரீரமும் கிடையாது சூக்ம சரீரத்திலே அபிமானம் கிடையாது அதெல்லாம் வந்து காயமும் கருத்தும் மாயத்தோற்றம் என்பது விளங்கும் காயமும் கருத்தும் காயம்னா ஸ்தூல சரீரம் கருத்துனால் எண்ணம் நீங்கள் எல்லாத்தையும் அர்த்தம் பண்ணிக்கணும் சூக்ம சரீரம் எல்லாமே என்னென்னா காயமும் இல்லை கருத்தில்லை தானே அப்படின்னா அதெல்லாம் ஒரு தோற்றம்னு புரியுமா இந்த ஸ்தூல சூக்ம காரண இந்த சரீர சங்காத்தமே ஒரு தோற்றம் என்பது நன்றாக விளங்கும் அதுதான் கருத்து இப்போ இந்த மூணு பாடலை வைத்துக்கொண்டு இந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் வேதாந்த சாஸ்திரம் சொல்லுவது என்னவென்றால் பொருள் ஒன்றுதான் இருக்கிறது இல்லை சூன்யம்னு சொல்கிறது இல்லை பொருள் ஒன்று இருக்கிறது அது அத்வைதம் ஏக்கம் ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்ம கிச்சனமிஷத் வஸ்து ஒன்றுதான் இருக்கிறது பொருள் ஒன்றே அந்த ஒரு பொருளில் தான் சமஸ்தமும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது மாயையினால் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது எப்படி நீரிலே உலகம் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ நீரிலே அலைகள் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல இந்த பரம்பொருளின் மீது உலகங்கள் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன இதைத்தான் ஆதிசங்கரர் தன்னுடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் முதலில் அத்தியாச பாஷ்யம் என்று எழுதி இதுதான் எல்லா இதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார் பிரம்மத்தின் மீது அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன இப்போ வஸ்து ஒன்று தான் ஒன்றுங்கிறது கூட ரெண்டாவது வார்த்தை சரியாக சொல்கிற வார்த்தை இல்லைது ஒன்றுங்கிறதே ரெண்டு ரெண்டுங்கிறத வச்சுன்னு தான் சொல்லின்னு இருக்கோம் ரெண்டாவதாக ஒன்று இல்லை அப்படிங்கிறதுனால அத்வைத்தங்கிறது ரொம்ப ரொம்ப ஆப்ட் வேர்டு அத்வைத்தம்ங்கிற சப்தந்தான் பொருத்தமானது ஏக்கம்ங்கிறது கூட அவ்வளோ பொருத்தம் இல்லை ஆனால் வேதம் சொல்லியிருக்கிறதோட அர்த்தம் சூன்யம் இல்லைங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு இப்போ ஏக்கம் கிரத்துக்கு ஏக்கம்னு மீனிங் கிடையாது ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை ஏக்கங்கிறத்துக்கு அது சூன்யம் இல்லைன்னு தான் அர்த்தம் அத்வைத்தம் ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்ம ஆகவே அத்வைத்தமான பிரம்மம் ஒன்று தான் இருக்கிறது அதன் மீது தான் ஜகத் ஈஸ்வரன் ஜீவர்கள் எல்லாமே கற்பிக்கப்பட்டிருக்கிறது இது திரும்ப இருக்கிற பொருள் ஒண்ணுதான் அதுலதான் ஈஸ்வரனே கற்பிக்கப்பட்டிருக்கார் அதுலதான் ஜெகத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் மீது தான் ஜீவர்களும் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஈஸ்வரனே கற்பிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் ஜாகிரதையா புரிஞ்சுங்க ஈஸ்வரனே அதுலதான் கற்பிக்கப்பட்டிருக்கார் பிரம்மத்துலதான் முதல்ல ஈஸ்வரன் தான் வர்றார் அவர் இந்த மாயையில் இருக்கிற மற்ற அம்சங்களான ஜகத்தையும் ஜீவர்களையும் வெளிப்படுத்துகிறார் நான் சிருஷ்டி பிரக்ரியாவை ரொம்ப அதிகமாக சொல்லலை விஷயம் வஸ்து ஒன்று அந்த வஸ்து மேலே தான் எல்லாமே கற்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வஸ்துவாகத்தான் ஒருவன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அத்வைத வேதாந்த சித்தாந்தம் வேதாந்தம்னாலே அத்வைதம் தான் சொல்லணும் ஆனால் நிறைய பேர் விசிஷ்டாத்வைத வேதாந்த சித்தாந்தம்னு சொல்லுகிறார்கள் அப்புறம் வந்து துவைத்த வேதாந்த சித்தாந்தம் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே நாமும் அதை பிரித்து சொல்ல வேண்டி இருக்கிறது அத்வைத வேதாந்த சித்தாந்தம் வேதாந்தம் சொல்லுவதே அத்வைதந்தான் என்பது நம்முடைய அபிப்பிராயம் என்றாலும் சிலர் இவ்வாறு சொல்லிக்கொண்டிருப்பதால் நாம் இப்படி பிரித்து காட்ட வேண்டி இருக்கிறது ஆக அத்வைத்த வேதாந்த சித்தாந்தத்தின்படி வஸ்து ஒன்றுதான் இருக்கிறது வஸ்து பல கிடையாது மூலவஸ்து ஒன்றுதான் அதன் மீது மாயையினால் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆத்மாவாக தன்னை ஒருவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதான் முக்கியம் இதை வந்து பிரம்மம்னு சொல்கிறோம் ஆத்மான்னு சொல்கிறோம் ஆத்மசப்தத்தையும் பய பிரயோகம் பண்ணுறோம் பிரம்மசப்தத்தையும் பிரயோகம் பண்ணுறோம் உபனிஷத்தை அப்படி பண்ணுகிறது பிரம்மவிது ஆப்னோதி பரம்னு சொல்லி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லி பிரம்மத்துக்கு லக்ஷணம் சொல்லி தஸ்மாத்வா ஏதஸ் மாத் ஆத்மனை ஆகாஷ் சம்பூத்தான்னு ஆத்மான்னு சொல்கிறது ஆகினால வேத உபனிஷத்து பிரம்மம் என்ற சப்தத்தினாலும் ஆத்மா என்ற சப்தத்தினாலும் இந்த ஒன்றையே குறிப்பிடுகிறது எனவே ஆத்மா வேறு பிரம்மம் வேறு அல்ல அகம் பிரம்ம அஸ்மி என்பதைத்தான் நிர்ணயம் பண்ணுகிறோம் ஆகவே தன்னை ஒருவன் பிரம்மஸ்வரூபமாக புரிந்து கொள்ள வேண்டும் சைத்தன்ய ஸ்வரூபமாக பிரம்மஸ்வரூபமாக ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் வேதாந்தம் உபதேசிக்கிறது நாம் பல வகுப்புகளில் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் அதை நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கிரந்தம் ஆகவே தான் இந்த முகவுரையை சொல்ல விரும்பவில்லை வஸ்து ஒன்று நாம்னு புரிஞ்சுக்கிறதா இங்கே நோக்கம் அதை பல கோணங்களில் இந்த ஸ்லோகங்கள் விளக்கி கொண்டு இருக்கிறது நம் குரு கிருப்பையினால் இயன்றவரை இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம் அப்போது இது நம்ம இப்போ சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா சாதாரணமாக உலகத்தில் நான்கிறது சரீரத்தை குறிக்கும் ஆனால் கர்மகாண்டத்துக்கு போனோமான ஷரீரங்கிறது சூட்ச ஆத்மாங்கிறது சூக்ம சரீரத்தை குறிக்கும் ஆனால் வேதாந்தத்தில் சைதன்யத்தை உணர்வை ஆத்மா என்ற சொல் குறிக்கும் இதை நாம் பல முறை படித்திருக்கிறோம் அதை மேலும் ஆழமாக தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பகுதியை படிக்கப் போகிறோம் ஆகவே இடையிடையிலே நாம் ஆத்மாவை பற்றின பல விஷயங்களை நாம் புரிந்து சுருக்கமாக நான் சில வகுப்புகளிலே சொல்லியிருக்கிறேன் நினைவுபடுத்துகிறேன் ஆத்மா என்பது அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி ஆத்மா என்பது ஷரீரத்தின் ஒரு பகுதி அல்ல ஷரீரத்திலிருந்து தோன்றியதும் அல்ல ஷரீரத்தினுடைய குணமும் அல்ல ஆத்மா என்பது ஆத்மா அல்லது நான்கிறது இது நான்னு போட்டு பாருங்க தெரியும் நான்கிறது இந்த சரீரத்தில் ஒரு அம்சமும் இல்லை து இந்த சரீரத்திலிருந்து உண்டானவனும் இல்லை நான்கிறது இந்த சரீரத்தோட குணமும் இல்லை ஏதோ கருப்பு சிகப்பு எல்லாம் நிறமெல்லாம் இருக்கே அது மாதிரி ஆத்மாங்கிறது நான்குறதும் இதுல இருக்கிற ஒரு குணம்னு சொல்ல முடியாது நான் இந்த சரீரத்தின் பகுதியும் நான் இந்த சரீரத்திலிருந்து உண்டானவனுமல்ல நான் இந்த சரீரத்தின் குணமும் அல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா ஆத்மான நம்ம சாதாரணமாக என்ன நினைக்கிறோம்னா எல்லாரும் சொல்கிறது வழக்கமாக ஹிருதயத்தில் ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவோம் அது உபனிஷத்து வேற அங்குஷ்ட மாத்திரஹா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதுனால எல்லாம் கடைசியில் என்னன்னா ஆத்மாங்கிறது வந்து ஹிரதயத்தில் இருக்குது எல்லோருடைய ஹிரதயத்திலும் அந்த ஆத்மா இருக்கிறது அப்படின்னு படிச்சு படித்த உடனே என்னென்ன உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது எனக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது நாய்க்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது எறும்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது அப்புறம் புலிக்குள்ளே ஆத்மா இருக்குதுன்னு நிறைய சொல்லி கொண்டே ஆத்மா உள்ளே இருக்குது அப்படின்னு அது மாத்திரம் இல்லை அதுக்கு ஹிரதயத்தை சொல்லி அது உபனிஷத்தில் தியானத்துக்காக சொன்னதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணுறோம் அது அதுதான் ஆத்மான்னு அர்த்தம் பண்ணிண்டு அதை சில பேர் ஆத்மாவை பார்த்துருக்காங்க லேபரேட்டரியும் சக்தியும் சேர்ந்ததான் என்னெல்லாமோ சொல்ற அதனால ஆத்மா வந்து லேபுக்கே போயிடுத்துப்போம் ஆத்மா வந்து சரீரத்துக்குள்ள ஆத்மா சரீரத்துக்குள்ளே இருக்குதுன்னு சிலர் நினைக்கிறார்கள் ஆத்மா சரீரத்துக்குள்ளே இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லலை சொல்லப்போனால் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு உங்களுக்கு தெரியும் ஆத்மாவில் சரீரம் இருக்கே தவிர ஷரீரத்துக்குள்ள ஆத்மா கிடையாது ஷரீரத்துக்குள்ளே அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்தா ஆகையினால அது உள்ளும் புறமும் வியாபிச்சிருக்குன்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதே தவிர ஆத்மா எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குன்னு கிடையாது ஏதோ தியானத்துக்காக சொன்ன விஷயம் அது ஈஸ்வரனை தியானம் பண்ணுறதுக்கு சௌரியமாக சொல்லியிருக்கு அப்படி ஹிரதயத்தில் தியானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு ஆனால் ஆத்மா அது ஆத்மா கிடையாது எது ஆத்மா கிடையாது சரீரத்துக்குள்ளே ஆத்மா நான்கிறது சரீரத்துக்குள்ளே ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குறவன் இல்லை எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறேன் அதன் பிறகு சொல்கிறேன் ப ஆத்மாங்கிறது சரீரத்தில் ஒரு அவயவத்தில் இல்லை இந்த சரீரத்தில் ஆத்மா உண்டாகலை சில பேர் சொல்லுகிறார்கள் தாயோட வயிற்றில் சரீரம் உண்டான உடனே சைதன்யம் வந்து அதில் உண்டாகிறது ப்ரொடியூஸ் ஆகிறதுங்கிற ப்ராடக்ட் அப்படி சொல்லுகிறார்கள் அப்படியும் கிடையாது ஆத்மா வந்து அஜகா பிறவாதது இது ஒன்றும் தோன்றது கிடையாது ஒரு இடத்துல இது பண்ணுறது கிடையாது ஆகையினால் ஆத்மா என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் ப்ராடக்ட் கிடையாது அது வந்து தோன்றுவதும் இல்லை உற்பத்தி பொருள் இல்லை சரீரத்தில் ஆத்மா உற்பத்தி ஆகிறது கிடையாது அப்புறம் கருப்பு கருப்பாக இருக்கிறது செகப்பாக இருக்கிறது கோபமாக இருக்கிறது சாந்தமாக இருக்கிறது இப்படிலாம் நமக்கு எத்தனையோ குணங்களெல்லாம் இருக்குது இது மாதிரி குணங்களில் ஒன்றா ஆத்மானால் அதுவும் கிடையாது எந்த குணங்களையும் சேராதது ஆத்மாவோடய லட்சணமே நிர்குணகா எந்த விதமான குணங்களும் கிடையாது ஆத்மா சரீரத்தின் ஒரு பகுதியும் அல்ல ஆத்மானால் நான்கிறதுக்கு ஆத்மா ஆத்மானு சொல்லிகிட்டு நான்னு நீங்கள் போட்டுக்கணும் ரொம்ப நேரம் கழிச்சு ஆத்மா புரிஞ்சுது சுவாமிஜி நான் யாருன்னு தான் தெரியல நினச்சி விடா தான் சொல்லிகிட்டு நம்ம பத்தியே தான் சொல்றது ஒரு பகுதியும் அல்ல இந்த தோன்றியும் இதுதான் என் மீது தோன்றி இருக்கிறதே தவிர நான் இதில் தோன்ற கிடையாது அப்புறம் இன்னொன்று நான் அல்லது ஆத்மா இந்த சரீரத்திற்கு வேறாக இருந்து கொண்டு இந்த சரீரத்தை வியாபித்து இந்த சரீரத்திற்கு அனுகிரகம் செய்து கொண்டு நான் இந்த சரீரம் மாத்திரமில்லை எல்லா சரீரத்துக்கும் சமஸ்தரீரங்களுக்கும் ஈஸ்வரனுடைய சரீரத்துக்கும் ஒருவேளை ஈஸ்வரனுக்கு அப்ராகிருத சரீரம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சரீரத்தையும் சேர்த்து தான் எல்லா ஷரீரத்தையும் சரீரத்தையும் வியாபித்து அதே சமயம் சரீரத்தோட சரீரத்தோட சம்பந்தப்படாமல் வேறாகவும் ஷரீரத்துக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றேன் இதில் இருக்கக்கூடிய எல்லா அம்ச அவ இயங்குவதற்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்ப நீங்க எப்படி போட்டுக்கணும்னா நான்கிறது நான் இப்ப ஆத்மானே சொல்றேன் ஆத்மா என்பது சரீரத்துக்கு வேறாகவும் சரீரத்தை வியாபித்தும் சரீரத்திற்கு அனுகிரகம் செய்து கொண்டும் இருக்கிறது ரொம்ப முக்கிய சரீரத்துக்கு வேறாகவும் இருக்குது சரீரத்தை வியா ஏன்னா இல்லையா ஆத்மா சாஸ்திர லக்ஷணப்படி சரீரத்தை வியாபித்தும் சரீரத்திற்கு வேறாகவும் சரீரத்தை அனுகிரகம் செய்து இருக்கிறது அடுத்த இதில் சரீரம் போனாலும் நான் இருப்பேன் நமக்கு எல்லாருக்கும் பயமாக இருக்கு சரீரம் போயிட்டால் நாம் போயிடுவோமோன்னு த அந்த தனித்தன்மை வேணால் போயிடும் அந்த இந்த சரீரம் போயிடுதுன்னு சொன்னால் இதோட ஒரு தனித்தன்மை இருக்கும் அது போயிடும் ஆனால் நான் ஒன்றும் போக மாட்டேன் ஷரீரம் போனாலும் நான் இருப்பேன் இது மூணாவதாக சொல்கிறேன் சரீரம் போனாலும் நான் இருப்பேன் சரீரம் வரும் சரீரம் போகும் நான் வருவதும் இல்லை நான் போவதும் இல்லை ஆயாராம் கயாராம் சரீரமா ஆத்மாவான் நான் ஷரீரம்தான் ஆயாராம் சரீரம்தான் கயாராம் ஆத்மா வந்து ஆயாராமும் இல்லை கயாராமும் இல்லை ஆத்மா இருக்கிற எப்போவும் தேமேன்னு அது பாட்டுக்கு இருக்கு ஒன்றும் பண்ணுறது இல்லை அப்புறம் இன்னொன்று கடைசியாக சொல்கிறேன் ஷரீரம் இல்லாமல் ஷரீரம் இல்லாமல் ஆத்மாவை உணர முடியாது கொஞ்சம் கஷ்டமானது தான் ஷரீரம் இல்லாமல் ஆத்மாவை உணர முடியாது ஆனால் ஷரீரம் இல்லாவிட்டாலும் ஆத்மா இருக்கும் சரீரம் இல்லாவிட்டாலும் ஆத்மா இருக்கும் ஆனால் சரீரம் இல்லாமல் ஆத்மாவை உணர முடியாது உணர முடிய உணர வேண்டும் என்ற அவசியம் இல்லை அது ரொம்ப முக்கியம் உணர வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதுக்கு நல்ல உதாரணம் வந்து வெளிச்சம்தான் இப்போ நான் சொன்ன லக்ஷணமெல்லாம் இதுக்கு பொருந்துறதா பாருவோம் எத்தனை லட்சணம் சொன்னேனோ அத்தனை லட்சணம் இதுக்கு பொருந்தும் இப்ப இந்த கை உதாரணம் இந்த கையில படுற வெளிச்சம் உதாரணம் வெளிச்சம் கையின் ஒரு பகுதியும் அல்ல வெளிச்சம் கையிலிருந்து தோன்றியதும் அல்ல வெளிச்சம் கையின் தன்மையும் அல்ல சந்தேகமா இருக்க வெளிச்சம் கையிலிருந்து தோன்றித்தோ வெளிச்சம் இந்த கை முழுக்க வெளிச்சம் வியாபிச்சிருக்கு பட்டுன்னு இருக்கு இப்போ இந்த இடத்துல இல்லாட்டாலும் வெளிச்சம் இருக்கும் அது வேறு விஷயம் இருந்தாலும் இப்போ கையில் வெளிச்சம் தெரியல இருட்டில் காட்டினா தெரியாது இந்த கையில் வெளிச்சம் தெரிகிறது இந்த வெளிச்சம் கையினுடைய கையிலேருந்து தோன்றலை கையில் எங்கேயாவது ஒரு பகுதியிலருந்து வெளிச்சம் வியாபிக்கிறதா ஏதாவது ஒரு பார்ட்டில் இருக்கா இல்லை இதிலருந்து உண்டாகிறதா இல்லை இல்லை இதோட குணமான அப்படின்னா ராத்திரி நேரமெல்லாம் டார்ச்சே வேண்டாமே இப்படின்னா போருமே இதுக்கு வெளி கைக்கு குணமே வெளிச்சம்னு சொன்னால் எனது டார்ச் லைட்டு கொண்டு வாருங்கள்னு எழுத வேண்டியதில்லை அவாவா கையை இப்படி காமிச்சா போதும் அப்படியே வெளிச்சாங்கங்க அடிக்கும் கையின் தன்மையும் அல்ல புரிஞ்சுடுத்து க்ளாஸுக்கு புரிஞ்சு எடுத்துன்னு வச்சுக்கணும் புரிஞ்சுதோ புரியலையோ அடுத்த சப்ஜெக்ட் வச்சுக்கணும் வெளிச்சம் கைக்கு வேறாகவும் கையை விளங்கும்படியும் செய்து கொண்டிருக்கிறது ஆத்மாவுக்கு என்ன லட்சணம் சொன்னீர்த்தும் வேறாக இருந்து கொண்டும் அனுகிரகமும் செய்து கொண்டிருக்கிறது அதே லட்சணம் இதுக்கும் பொருந்தும் வெளிச்சம் கையை வியாபித்திருக்கிறது அதே சமயம் வெளிச்சம் கைக்கு வேறானது வெளிச்சம் கையை விளங்கும்படி செய்து கொண்டிருக்கிறது புரிஞ்சிருக்கும் கையில்விட்டாலும் வெளிச்சம் இருக்கும் சரீரம் இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன் கையில்விட்டாலும் வெளிச்சம் இருக்கும் உதாரணம் புரிஞ்ச திருஷ்டாந்தம் புரியணும் வெளிச்சம் இல்ல கையில் வெளிச்சத்தை பார்க்க முடியாது கையில்லாமல் வெளிச்சத்தை பார்க்க முடியாது ஆனால் கையில்லாவிட்டாலும் வெளிச்சம் இருக்கும் அதே மாதிரி ஷரீரம் அந்த கரணம் ஆத்மாவை நாம் உணர முடியாது ஆனால் ஷரீரம் அந்த கரணம் ஆத்மா என்ற சொல்ல ஆத்மா என்று சொல்லப்படுகின்ற நான் இருப்பேன் சந்தேகமே இல்லை இருந்தேன் இருக்கிறேன் இருப்பேன் சொல்லப்போனால் காலங்கூட இருக்குமோ இருக்காதோ தெரியாது நான் இருப்பேன் அகம் காலா இந்த திருஷ்டாந்தத்தை வைத்துக்கொண்டு நமது உண்மை ஸ்வரூபத்தை நாம் புரிந்து வேண்டும் உண்மை வடிவை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் மெய்ப்பொருள் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன இது ஒன்றே மெய்ப்பொருள் இதற்கு வேறாக மெய்ப்பொருள் என்று ஒன்றும் இல்லவே இல்லை மற்றவைகள் அனைத்தும் மாயத் என்று வேதாந்தம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது வேதாந்தம் முரசரைகிறது பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபர அனேனவேத்யம் சச்சாஸ்திரம் இது வேதாந்த டிண்டிம பிரம்மசத்தியம் இந்த பொருள் ஒன்றே உண்மை பரம்பொருள் ஒன்றே உண்மையானது ஜகன்மித்யா ஜெகன்மித்யான்னு சொன்னால் இந்த சரீரமெல்லாம் சேர்த்துக்கணும் ஷரீரம் ஈஸ்வரன் எல்லாம் ஜெகத்மித்யானா ஜெகத்காரணம் மாத்திரம் சத்தியமாக உட்காந்துட்டு இருக்க போகிறது ஜெகத்தே மித்யான்னு சொன்ன ஜெகத்காரணத்துவமபி மித்யா ஏவ ஆகையினால் ஜகன்மித்யா ஜெகத்காரணத்துவமபி மித்யா ஆகையினால் ஈஸ்வரத்துவம் ஜீவத்வம் ஜெகத்வம் எல்லாம் மாயத் தோற்றம் மெய்ப்பொருள் ஒன்றே அதுவே நான் மெய்ப்பொருள் ஒன்றே அதுவே நான் இதுக்காக வேண்டி பகவானை நம்ம நெகேட் பண்றதில்ல பகவானோட அனுகிரகம் இருந்தால் தான் இது புரியும் ஈஸ்வரா அனுகிரேவத் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லைன்னு சொன்னா இந்த ஞானமே வராது ஆகவே ஈஸ்வருடைய அனுகிரகத்தினாலதான் இந்த ஜானம் நமக்கு வருகிறது ஆனால் இந்த ஞானத்தினால என்ன பண்றோம்னா நான் வேறே நீ வேறேங்கிற அந்த பேத புத்தியவே நீக்கிடுறோம் ஜீவ ஜீவேதா ஜீவ ஜடபேதா ஜட ஜடபேத ஈஸ்வரஜீவேதா ஈஸ்வர ஜகத்பேதா எல்லா பேதமும் ஓம் தத்சத்து எல்லா பேதமும் ஓம் தத் எத்தனை பேதம் பாருங்க பஞ்சபேதம்னு சொல்றது இதுக்கு பேர் நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கு அப்புறம் அதுக்குள்ளே இந்த மைக்கு வேற இந்த மைக்கு வேற ஜட ஜடேதா ஜட ஜடபேத அப்புறம் என்னென்ன ஈஸ்வர ஜீவேதா ஈஸ்வரனுக்கும் நமக்கும் ஒரு பேதம் இருக்கு அப்புறம் ஈஸ்வரனுக்கும் ஜகத்துக்கும் பேதம் இருக்கு அப்போது எத்தனை பேதம்னு சொன்னேன் ஜீவ ஜீவேதா ஜீவ ஜட பேதா ஜட ஜட பேதா ஈஸ்வர ஜீவேதா ஈஸ்வர ஜடபேதா அம்மா மகாதேவி மாயாவுடைய அனுகிரகம் இத்தனை பேதத்தையும் பரபிரம்மத்தின் மீது கற்பித்து விளையாடி கொண்டிருக்கிறாள் மாயை அதை நாம் சத்தியம்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டு இருக்கோம்னு சொல்லுகிறது வேதாந்தம் அகடித கடனா பட்டியசி மாயா அஹோ மாயா அதி கம்பீரா அதி துர்கட்டனா இப்படி எல்லாம் மாயை பற்றி வர்ணிக்கிறார்கள் வஸ்து ஒன்று தான் இருக்கு இது எத்தனை முறை எத்தனை முறைதான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை யான் எனும் தான் எள்ளளவும் மாறவில்லைங்கிறார் தாய்மானவர் திரும்ப திரும்ப வாசிச்சுண்டே இருக்கும் கேட்டுண்டே தான் இருக்கும் இதை திரும்பவும் இன்னொரு வாசிக்கிறோம் வாசிட்டு பல இன்னொரு ஒரு டெக்ஸ்ட்னா இன்னொரு டெக்ஸ்டை மாத்தின் டெக்ஸ்டை மாத்தின்னு இருக்க விஷயத்தை மாத்திக்கல நம்ம வந்து கிரந்தத்தை மாத்திரமே தவிர சாரம் என்ன எல்லா கிரந்தத்தினுடைய சாரம்னா ஒரே சாரம் தான் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக அனேனவேத்யம் சத் சத் சாஸ்திரம் சாஸ்திரம் அனேன வேத்தியம் சத் இப்படி இந்த சாஸ்திரத்தை புரிந்து கொண்டோமானால் அதுதான் உண்மையாக உண்மையாக நாம் சாஸ்திரார்த்தத்தை புரிந்து கொண்டோம் இது வேதாந்த டிண்டி மகா வேதாந்தம் இப்படி முரசு அறைகிறது ஆகவே இதுக்கு திருஷ்டாந்தம் என்னன்னு சொன்னால் ஜலந்தான் ஜலத்தில் தான் கடல்கிற சப்தத்தையும் நாம் சிருஷ்டி பண்ணுறோம் ஜலத்தில் தான் அலைங்கிற சப்தத்தையும் நாம் சிருஷ்டி பண்ணுறோம் அது கிடத்து ஜலம் இது வந்து சாக்கடை ஜலம் அந்த ஜலம்னு நாம் தான் சிருஷ்டி பண்ணுறோம் ஆனால் உண்மையிலே ஜலத்தை தவிர ஒன்றும் கிடையாது எப்படி ஜலம் அத்வித்தீயமாக இருக்கிறதோ அது மாதிரி வஸ்துவும் அத்வித்தீயமாகவே இருக்கிறது இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்காக ஸ்லோகங்கள் அது நானே தான் அது கைவல்யோபனிஷத்தில் படிக்கிறோம் ஒரு மந்திரம் சொல்லுகிறது பத்தொன்பதாவது மந்திரம் மய்வ சகலம் ஜாத்தம் மயிப்பி லயி தயமஸ்மியம் என்னிடத்தில் தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டன மய்வே சகலம் ஜாத்தி பிரதிஷித்த சிருஷி காரணம் அஹம் ஸிதின மயி சர்வம் லயம் யாத்தி என்னிடத்தில் தான் அனைத்தும் ஒடுங்குகின்றன அந்த இரண்டற்ற பிரம்மஸ்வரூபமாகவே நான் இருக்கிறேன் தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம் என்னிடத்தில் தான் கடவுள் கற்பிக்கப்பட்டார் அது சொல்றவுதான் எல்லாருக்கும் என்ன பண்றது என்னிடத்தில் தான் கடவுள் கற்பிக்கப்பட்டார் அப்ப நான் எந்த அர்த்தத்தில் என்ன பேசுறேன் என்ன சைத்தன்யமா ஐடென்டிஃபை பண்ணிட்டு சொல்றேன் சுத்த சைத்தன்யமாக என்னை உணர்ந்து கொண்டு நான் சொல்லுகிறேன் என் மீதுதான் கடவுள் கற்பிக்கப்பட்டார் அப்ப சொல்ற போதான் என்னவோ பண்றது என் மீதுதான் கடவுள் கற்பிக்கப்பட்டார் என் மீதுதான் உலகங்கள் கற்பிக்கப்பட்டன என் மீதுதான் ஜீவர்கள் கற்பிக்கப்பட்டார்கள் மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் ஜாதி தத் பிரம்மாயம் அஸ்மியகம் அந்த இரண்டற்ற பிரம்மஸ்வரூபமாகவே நான் இருக்கிறேன் இதையே தான் இப்போ வர்ற ஸ்லோகங்கள்னா நல்லா திரும்ப திரும்ப ஒரு தரத்துக்கு நாலு தடவை சொல்லி சொல்லி புரிய வைக்கிறது ஒரு திருஷ்டாந்தம் இல்லைன்னா இன்னொரு திருஷ்டாந்தத்திலேயாவது நமக்கு புரியுமான்னு பார்க்கறது நிறைய திருஷ்டாந்தங்களை சொல்லி சொல்லி மனசில் இந்த தத்துவத்தை புரிய வைக்கிறது ஞாபம் வச்சுக்கணும் இங்கே வந்து ஈஸ்வர பக்தியை பற்றின பேச்சு கிடையாது ஈஸ்வரனை பற்றி பூஜை பண்ணுறதோ அதை பற்றியோ இங்கே பேச்சு இல்லை ஆனால் ஈஸ்வர பக்தியோடு படிக்கிறவன் ஈஸ்வரன் தான் அனுகிரகம் பண்ணியிருக்கார் இந்த கிரந்தங்களெல்லாம் இ இறைவன் அருளால் தான் இந்த நூல்களெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே இறைவனுடைய அனுகிரகத்தோடும் குருவினுடைய அனுகிரகத்தோடும் இந்த கிரந்தத்தை முறையாக படித்து நாம் பொருள் தெரிந்து கொள்ளலாம் போ நான் எடுத்த உடனே நேரடியாகவே முகவுரைக்கு போயிட்டேன் அதுவும் முகவரை வந்து நேர சாஸ்திரத்தினுடைய பரம தாத்பரியத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அதனால் நே கர்மகாண்டத்தை பற்றியோ மற்றதை பற்றியோ விரிவாக சொல்லலை வேதாந்தத்தில் ஆத்ம தத்துவம் எப்படி விளக்கப்பட்டிருக்கிறது என்பது தெள்ளத்தொளிவாக இதுவரை பார்க்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நூலினுடைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு முயல்வோம் மங்கள ஸ்லோகம் எதுவும் கிடையாது இந்த அத்வைதானுபூதியில் மங்கள ஸ்லோகங்கள் எதுவும் கிடையாது ஏன்னா பரம மங்களமாகிய நானே வஸ்து அதனால் நான்னால் என்ன நான் சொல்கிற போது இந்த ஐம்பது கிலோ எண்பது கிலோ வெயிட் இல்லை நான்னு சொல்கிற போது இந்த வெயிட்டெல்லாம் கடந்த ஸ்தூல சூக்ம காரணசரீரா வத்திரிகா அவஸ்தாத்ரய விலட்சணா பஞ்சகோஷ விலட்சணா சச்சிதானந்த ஸ்வரூபா அகம் அந்த அகத்தை தான் சொல்கிறோம் நான் நானே மங்களஸ்வரூபம் மங்களானாஞ்ச மங்களம் எல்லாத்துக்கும் மங்களத்துக்கெல்லாம் மங்களமாக இருக்கக்கூடிய வஸ்து ஆகவே என்னை நினைப்பதே மங்களமாகும் எனது உண்மை வடிவை நினைப்பதுவே மங்களம் ஆக ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறதே மங்களம் ஆகவே மங்கள ஸ்லோகம் இன்றியே இந்த அத்வைத அனுபூதி என்கின்ற கிரந்தம் தொடங்கி இருக்கிறது முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அத்வைத்த அனுபூத்திஹி அப்படின்னு இருக்குது டெக்ஸ்டோட பேர் அத்வைத்த அனுபூத்திஹி உண்மையிலேயே நமது அனுபவம் உண்மையான நமது அனுபவம் அத்வைத்த அனுபவம் தான் துவைத்த அனுபவம் அனுபூத்திஹி அனுபவா எல்லாம் ஒரே அர்த்தம்தான் உண்மையிலேயே நமக்கு இருக்கிற அனுபவம் எல்லாம் நம்ம நினச்சுட்டு இருக்கோம் துவைத்த அனுபவம் தான் நமக்கு இருக்கிறதுன்னு நினச்சுன் இருக்கோம் உண்மையிலேயே அத்வைத்தந்தான் துவைத்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது துவைதத்தை எது அனுபவிக்கிறதோ அது அத்வைதம் அனுபவிப்பவனுடைய உண்மை வடிவம் அத்வைத்த வடி அத்வைதம் அத்வைதிக்குத்தான் துவைத்த அனுபவம் இல்லையா வந்து நிறைய சில பேர் வந்து தமிழில் எல்லாம் இப்படிலாம் சொல்கிறது உண்டு நீங்கள் வந்து அத்வைத நிலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு துவைதம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறது உண்டு ஞாபகம் வச்சுக்கணும் நாம் அத்வைதமாக இருக்கிறதுனால தான் துவைதமே தெரிஞ்சுட்டுருக்கு அதனால் அத்வை அத்வைதத்துக்குத்தான் அனுபவம் துவைத அனுபவம் வஸ்து அத்வைத்தம் அனுபவங்களெல்லாம் அத்வைதைத்தனுபவம் ஆக எது எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதோ அந்த சைத்தன்யம் அல்லது உணர்வு அத்வைத ஸ்வரூபமாக இருக்கிறது அத்வைத்தந்தான் துவைதத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது மாயையால் அது ஒன்று போட்டுக்கணும் இல்லாட்டி எதுக்கே அனுபவிக்கிறதுன்னு கேட்கக்கூடாது இல்லையா அத்வைதந்தான் மாயையினால் துவைத்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது துவைத்த அனுபவம் மாயத் தோற்றம் அத்வைதொர் அனுபவமே சத்தியம் துவைத்த அனுபவம் மித்யா அத்வைத்த அனுபவமே சத்தியம் தூக்கத்தை நல்லா திருஷ்டாந்தத்துக்கு எடுத்துக்கலாம் அனுபவ பிரமாணமாக இருக்குது தூக்கத்துல நமக்கு ஒன்னும் தெரியல ஆனா இருக்கும் இருக்கும் அந்த தூக்கத்துல இருக்கிற போது என்னன்னா அத்வைதமா இருக்கும் அத்வைதமா இருக்கிற போது அத்வைதம் தெரியறதோ தூக்கத்துல அத்வைதமா இருக்கிறது அப்படின்னா தூங்கி பார்த்தேன்னா தெரிஞ்சு போயிடும் அத்வைதமா இருக்கிற போது அத்வைதம் தெரிகிறதா என்ன தூக்கத்துல அத்வைத்தமா இருக்கும் ஒன்னும் விவகாரமே இல்லை ஆனால் ஸ்வப்னம் வந்தாலோ ஜாகிரதாவஸ்தந்தாலோ துவைதா அனுபவம் ஏற்படுறது யாருக்குன்னா அந்த அத்வைதரூபமாக இருக்கிற ஆத்மாவுக்குத்தான் துவைத்த அனுபவங்கள்லாம் ஷரீர சம்பந்தத்தினால் ஏற்படுகிறது அஜானத்தினால மாயினால் ஷரீர சம்பந்தத்தினால ஏற்படுகிறது ஆக நமது உண்மை அனுபவம் அத்வைதம் பொய் அனுபவம் துவைத்தம் எனவே இந்த கிரந்தம் என்ன சொல்கிறதுன்னா அத்வைத அனுபூத்தியை விளக்குகிறது நாம் நம்முடைய திருஷ்டியெல்லாம் எதில் இருக்குன்னா துவைத்திலேயே போயின்னு இருக்கே தவிர அத்வைதத்தை நினைச்சு கூட பார்க்கறது இல்லை நம்ம அத்வைதத்தை நினச்சி பார்த்தோமானா துவைதத்தை பற்றி கவலையே படமாட்டோம் நம்ம துவைதத்தை பற்றி தான் கவலைப்படுறோம் துவைதத்தை நினச்சி தான் சந்தோஷப்படுறோம் சந்தோஷத்துக்கும் ஹேதுவாக இருக்கிறது துவைத்தந்தான் விஷய சுகங்களை வச்சுன்னு சொல்கிறேன் ஆத்மாவை வச்சுன்னு சொல்லலை சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணமே துவைத்தந்தான் துவைத்தத்தை நிவிற்த்தி பண்ணிட்டால் ஞானத்தினால் நீக்கிவிட்டால் நமக்கு என்ன புரியும்னா அத்வைத்த ஆனந்த அத்வைதரூபம் நன்கு நமக்கு விளங்கும் நம்ம விற்த்தியை சேஞ்ச் பண்ணுறதுதான் இங்கே வேலை நமக்கு எப்போ பார்த்தாலும் அகம் தேகோஸ்மி அகம் தேகோஸ்மிங்கிற விறத்தி இருந்துகிட்டே இருக்கு நம்மளியாமல் அந்த விறத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கு இன்னொருத்தருட்ட பேசுகிற போது எந்த விற்த்தி வேலை செய்கிறது அகம் பிரம்மாஸ்மியை பேசு வேலை செய்கிறது இன்னொருத்தருட்ட விவகாரம் பண்ணுற போது அகம் தேகோஸ்மிங்கிற விறத்தியில்தான் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கும் ஆனால் வந்து உபனிஷ் சாஸ்திரங்கள்னால் என்ன சொல்கிறது இந்த விறத்தியை மாற்றுறது எதோ யதோ நிஷரதி மனஷ்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் ஆத்மநேவசம் நகேத் எதுலெல்லாம் உன் மனசு போகிறதோ துவைதத்தில் எந்தெந்த துவைத்த விஷயங்கள்லாம் போகிறதோ அந்தந்த துவைத்த விஷயங்கள்லேருந்து உன் மனசை எடுத்து அத்வைத்த ஆத்மஸ்வரூபமான உன்னையே நீ நினைக்கணும் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஆனால் அது வந்து அத்வைதம் நாங்கள் நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஏன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்காக அல்ல அத்வைத ஆத்மஸ்வரூபத்தையே நீ தியானம் பண்ண வேண்டும் ஆகவே நமக்கு துவைத்த அனுபவத்தை காட்டிலும் உண்மையான அனுபவம் என்னவென்றால் அத்வைத அனுபவம் தான் அத்வைத்த அனுபவம் என்பது ஒரு அந்த கரணத்தில் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் அல்ல அனுபவம் என்பது நமது ஸ்வரூபம் அனுபவ அனுபவங்களையெல்லாம் அனுபவிக்கின்றவனுடைய உண்மை வடிவம் இத அனுபவிக்க முடியாது அறிந்து கொள்ளத்தான் முடியும் நான் யாண்டும் அத்வைத்த அனுபவியாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளத்தான் முடியும் அத்வைத்த அனுபவியாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அனுபவங்கள் எல்லாமே துவைத்தம் நிர்விகல்ப சமாதி அனுபவம் கூட வேதாந்த சித்தாந்தப்படி அனுபவந்தான்பவம் அனுபவங்கள் எல்லாம் உயர்ந்த துவைத்த அனுபவம் இந்த சமாதி சுகம் ஆனா ஸ்வரூபம் அஜானியா இருந்தாலும் சரி ஜானியா இருந்தாலும் சரி வீரப்பனா இருந்தாலும் சரி பிரதம மந்திரியாக வாஜ்பாயாக இருந்தாலும் எல்ல உண்மை வடிவம் என்ன அத்வைத்த அனுபூத்தி ஸ்வரூபம் நம்ம எல்லாரும் அத்வைத்த அனுபூத்தி ஸ்வரூபமாகவே தான் இருக்கும் இதை தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இது வியாபிச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லணும் எக்ஸ்பீரியன்ஸர்ன்னு சொல்லணும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லையும் வியாபிச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்சரோட நேச்சர் அத்வைதம் அதை நினைக்கணும் இப்போ அதை நினைக்கிறதுக்கு தான் இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அகம் அத்வைத அனுபவ ஸ்வரூபா அதனால் அத்வைதத்தை அனுபவிக்க முடியாது ஏனென்றால் நானே அத்வைத ஸ்வரூபமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஞானந்தான் அத்வைத அனுபவம் அந்த விற்பி ஞானம்தான் அகண்டாக்கார விற்பி ஞானம் தான் அகண்டாக்கார அகண்டாகார விறத்தின்னா என்ன அர்த்தம் அத்வைத்த விற்த்தி தான் அகண்டாகார விறத்தி வேற அத்வைத்த விறத்தி வேற கிடையாது எல்லாம் நம்ம விறத்தி எல்லாம் கண்டாக்காரமாக இருக்குது எல்லாம் குட்டி குட்டியாக உடைச்சி உடச்சு உடச்சு இருக்குது இப்போ இங்கே இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கான்னா அத்வைத அனுபூதி கிளாஸு அதில் வந்து இந்த ரூமில் எத்தனை பேர் இருக்கான்னா நிறைய பேர் அதை வியாபாரமாக பார்க்குறப்போதுவைதந்தான் வந்துடும் இதெல்லாம் கண்டாக்கார விறத்தி அகண்டாக்கார விற்த்தினா என்ன அர்த்தம் ஜகத்து ஜீவன் ஈஸ்வரன் அப்படின்னு தனித்தனியா பிரிக்காம இருக்கிற அகண்டமான வஸ்துவத்தின விற்பி அகண்டாக்கார விற்பி அத்தனைக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அகண்டமான வஸ்துவ பத்தின விற்பி அகண்டாக்கார விற்பி அகண்டாக்கார விற்பிதான் அத்வைத அனுபூத்தின்னு சொல்லப்படுகிறோம் அந்த நினைக்கிறோம் அந்த நம்முடைய யதார்த்த ஸ்வரூபத்தை இந்த ஸ்லோகங்களையெல்லாம் படித்து நன்றாக புரிந்து கொண்டு நினைக்கிறோம் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான் எல்லாம் எவ்வளோ பேசினாலும் இதுதான் விஷயம் அதாவது வஸ்து ஒன்று தான் இருக்குது அது ஒன்றே மெய்ப்பொருள் அதன் மீது தான் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன கடவுளே கற்பிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன வேண்டியிருக்கு சர்வக்வம் சர்வசக்திமத்துவம் சர்வாந்தர் யாமித்துவம் அத்தனை ஆயிரத்தெட்டு லட்சணங்கள் எல்லாம் சொல்லி ஈஸ்வரனையே சொல்லிகிட்டு இருக்கோம் அவரே அதில் தான் கற்பிக்கப்பட்டிருக்கேன்னு அவரே ஒத்துக்கிறார் அவரே ஒத்துண்டால் நாம் ஒத்துக்க மாட்டேங்கிறோம் நிறைய பேர் நீங்கள் அப்படி சொல்லலான்னு நீங்கள் பெரிய வாழ் அப்படி நாம் பகவானையே சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம் அகம் பிரம்மாஸ்மின்னு எங்களுக்கு எங்கிறதுக்காக இந்த யோக்கியதையெல்லாம் இருக்குது அவர் சொல்கிறார் நீ இதை புரிஞ்சுக்கோப்பா அகம் சொல்லு சொல்லு அறிஞ்சு கொள் தெரிந்து கொள் நீயும் உண்மையில பிரம்மந்தான் நானும் உண்மையில பிரம்மன்தான் உங்ககிட்ட இருக்கிற அல்பக்ஞத்துவம் அல்பசக்தி மத்வம் எங்கிட்ட இருக்கிற சர்வஜத்வம் சர்வசக்தி மத்வம் ரெண்டுமே அத்தியஸ்தம் பண்ணப்பட்டிருக்குன்னு ஈஸ்வரனே சொன்னாலும் கூட நிறைய பேர் ஒத்துக்கறதில்லை ஈஸ்வரனே வந்து குருமுகமாக சொல்றார் சாஸ்திர ரூபமாக சொல்லுகிறார் நமக்கு ஜீரணிக்க முடியறதில்ல ஏன்னா பகவான்கிட்ட அப்படி பக்தி பண்ணி பண்ணி அது என்ன இருந்தாலும் நீங்களும் நானும் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு என்ன தான் யோகியத்தை இருக்குது யோகியதை இந்த அதி அதிர்ஷ்டான யோகியதை இருக்குது அதுதான் யோகியத்தை ஆனால் பாவாத்வைத்தம் சதா குறியாத் கிரியாத்வைத்தம் ந கரிஹிச்சு அத்வைத்தம் திருஷுலோகேஷு நாத்வைத்தம் குருணா சகா அதனால் அத்வைத ஜானத்தோடு இரு அத்வைத விவகாரம் பண்ணால் அதை இருக்கணும் எல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் தான் சொல்லிவிட்டல எல்லாம் ஒன்று தான் சொல்லி நீங்கள் என்னதுக்கு முதல்ல போய் உட்காறேன் அதனால் நாங்கள் முன்னாடி ஒரு நாளைக்கு சேஞ்சு பண்ணுங்களேன்னா விவகாரத்தில் ஒன்றும் கிடையாது ஏன் வச்சுக்கணும் விவகாரத்தில் எப்பவும் தர்மசாஸ்திரத்தை தான் ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் கேட்கிறார்கள் வேதாந்தம் கற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும் வேதம் கற்றவர்கள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படித்தான் வேதாந்தம் கற்றவர்களும் வாழ வேண்டும் வேதாந்தம் படித்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அது வேதாந்தத்துக்கு என்னமோ தனி லைஃப் ஸ்டைல் இருக்கிற மாதிரி அப்படி கிடையாது வேதம்னாலே தர்ம வாழ்க்கம் அதனால் விவகாரத்தில் அஜ்ஞானியாக இருந்தாலும் சரி ஞானியாக இருந்தாலும் சரி விவகாரத்தில் தர்மானுஷ்டானந்தான் பிரம்ம ஜானம் உள்ளவனும் சரி பிரம்ம ஜானம் இல்லாதவனும் சரி விவகாரத்தில் எல்லாம் தர்மானுஷ்டானந்தான் அதனால் வந்து சாப்பிட வர்றீங்களான்னா எனக்கு பசி ஏது தாகம் ஏது அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க ஆத்மாவுக்கு பசியும் இல்லை தாகமும் இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு இங்க கிச்சன் வரைக்கும் வந்தேன் ஆத்மா சர்வகதா அச்சலகா ஆனால் நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு வந்தேடலாம் ஜாக்கிரதையாக இப்போ புரிஞ்சுக்கணும் இது வந்து முழுக்க முழுக்க ஞானம் தெரிஞ்சுக்கிற விஷயம் இது ஒன்றும் அனுபவிக்கிறதோ விவகாரத்தில் கொண்டு வர்றதோ ஒன்றும் கிடையாது அனுபவிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணப்படாது விவகாரத்தில் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி விழி விவகாரத்தில் கொண்டு வர்றதுக்கும் பிரயத்தனம் பண்ணப்படாது இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் என்னென்னா நமக்கு மனசில் இருக்கிற பாரமெல்லாம் நன்றாக குறைஞ்சு போகும் இந்த உண்மையை நன்றாக மனசில் வாங்கி கொண்டோமானால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மனோ பாரங்களெல்லாம் என்னத்தையோ அதை அடையணும் இதடையணும் ஏக்கங்கள்லாம் நிறைய இருக்குது மனமெனவும் ஒரு மாயை எங்கே இருந்து வரும் தாய்ணவர் சொல்வார் இந்த உண்மையை புரிந்து மனமெனவும் ஒரு மாயை எங்கே வரும் வராது உண்மை தெரிகிற வரைக்கும் தான் இது அண்டபகிரமும் மாயா விகாரமே எல்லாமே மாயா விக்காரம் அதனால வஸ்து ஒன்று தான் அதுவே நான் புரிஞ்சுக்கணும் விவகாரம் எல்லாம் தான் நடக்கிறது சந்தேகமே இல்லை அந்த மாயையிலிருந்து மாயை நம்முடைய உள்ளத்தை தாக்காமல் நம்மை தாக்காமல் உள்ளத்தை தாக்குறது நம்மை தாக்காமல் பார்த்துக்கொள்வது அதுதான் வேதாந்தத்தினுடைய பிரயோஜனம் ஆகவே இந்த அந்த டெக்ஸ்டோட பேரையும் சொல்ல மறந்து போயிட்டேன் முதல்ல அதையும் சொல்லியாச்சு விளக்கியாச்சு இனி முதல் ஸ்லோகத்தை படிப்போம் அகமானந்த சத்யாதீ சனன்ேமலோய கேவலி எத்து சதானந்தாதி ரூபம் தத் அகம் தேன அகம் அச்சலா அத்வயா இது நமது உண்மை வடிவை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் நான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன் ஆனந்த சத்யாதி லக்ஷணா ஆதின்னு சொல்லியிருக்கு எல்லாம் நம்ம வேதாந்தத்தில் என்னெல்லாம் லக்ஷணம் சொல்லியிருக்கோ கீதையில எல்லாம் நம்ம என்னெல்லாம் லக்ஷணங்கள்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமோ எல்லாமே போடலாம் அஹம் நித்தியா அகம் சுத்தா அகம் முக்தா அகம் அச்சித்தியா அஹம் அவியா அஹம் அவினாஷி அஹம் சத்தியா இதுவே இருக்குதில்ல அஹம் அப்பிரமேயா அஹம் அப்பிரமாத்தா என்ன வேணாலும் வேதாந்தத்தில் உங்களுக்கு வேதாந்தத்தில் ஊறி இருந்தேன்னா லக்ஷணத்தையும் நினைக்கலாம் என்னெல்லாம் ஆத்மாவுக்கு லட்சணம் உண்டோ அத்தனை நினைக்கலாம் அகம் ஆனந்தா இது ரொம்ப முக்கியமானது வேதாந்த சாஸ்திரம் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் என்று சொல்லுகிறது நாம் விஷயத்தில் ஆனந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறோம் விஷயத்தில் இருக்கிற ஆனந்தம் ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு இல்லை ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரத்தில் இல்லை ஒருத்தருக்கே ஒரு ஒரு சமயத்தில் மாதிரி இருக்கிறது விஷய ஆனந்தங்கள் ஆகையினால விஷயத்தில் ஆனந்தம் இருக்குங்கிறது ஒரு தோற்றம் ஒரு கற்பனை அது மாத்திரம் இல்லை தூக்கத்தில் எந்த விஷயமுமே இல்லாமல் நாம் ஆனந்தமாக இருக்கோம் தூக்கம் நல்ல திருஷ்டாந்தம் ஞானிகள் ஒன்றுமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அனுபவம் நமக்கு பிரமாணமாக இருக்கிறது அது மட்டுமல்ல எதிலெல்லாம் சுகம் உண்டோ எதிலெல்லாம் சுகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நமக்கு பிரியம் இருக்கிறது நமக்கு நம்மீதே பிரியம் இருக்கிறது எனவே நாம் ஆனந்த ஸ்வரூபம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நம்ம ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம் கற்கண்டாக இருந்து கொண்டே கற்கண்டை சுவைக்க விரும்புகிறோம் இதுதான் சரியான வாக்கியம் நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்க அந்த சாதாரணமாக சொல்லுவோம் நாங்கள் கற்கண்டை கற்கண்டாக ஆக விரும்பவில்லை பக்தியில் அடிமையானவர்கள் நாங்கள் கற்கண்டாக ஆக விரும்பவில்லை நாங்கள் கற்கண்டை சுவைக்கவே விரும்புகிறோம் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ கற்கண்டு புரியலேன்னா கல்குண்டு அதனால் நீ புரிஞ்சுதான் புரிஞ்சுண்டாலும் புரியல ஒத்துண்டாலும் ஒத்துக்கல எல்லோருமே என்னென்னா கற்கண்டு தான் யாராக இருந்தால் நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் என்ன ஆனந்த ஸ்வரூபம் இது புரிஞ்சுக்கதான் முடியும் சுவாமிஜி ஆனந்தம் ஆனந்தம் சொல்கிறேள் அதை அனுபவிக்கவே முடியலையே அது மாத்திரம் இல்லை ட்ரைய நமக்கு வந்து மனசையே நாம நிராகரிக்கிறதுனால மனசுல இருக்கக்கூடிய எத்தகைய உயர்ந்த அனுபவங்களையும் நாம நிராகரிக்கிறோம் மனசையே நாம நிராகரணம் பண்றதுனால மனசில் இருக்கக்கூடிய எத்தகைய உயர்ந்த அனுபவங்களையும் நாம் நிராகரிக்கிறோம் ஆகையினால இதை புரிஞ்சுக்கணும் உயர்ந்த அனுபவ ஆனந்தத்தை பற்றி பேசலை ஸ்வரூப ஆனந்தத்தை பற்றி பேசுகிறோம் விரிவாக அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம்